வணக்கம் நற்றினியின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனாம் மனிதனுடைய பாவங்களில் பெரும்பாலானவை அவனது நாவினால் உண்டாகின்றன ஆம் மனிதனுடைய பாவங்களில் பெரும்பாலானவை அவனது நாவினால் உண்டாகின்றன என்கிறார் நபிகள் நாயகம் நன்றி வணக்கம்